திருமுகம் ஐந்து திருவருள் வல்லபம் சுவாமிகளுக்கு வந்தனம் தங்கட்கு தற்காலம் நேரிட்டிருக்கின்ற ஆபத்தை குறித்து அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் இந்த ஆபத்தால் தேக ஆணி நேரிடாது காலபேதத்தால் நேரிடனும் நான் தங்களை எவ்விதத்தாலாயினும் திருவருள் வல்லபத்தை கொண்டு திரும்பவும் பார்ப்பேன் பேசி கழிப்பேன் இது சத்தியம் இது சத்தியம் இந்த வார்த்தை என் என்று வார்த்தையன்று திருச்சிற்றம்பலமுடையார் செல்வ பிள்ளை வார்த்தை தேகத்திற்கு ஆணி வருவதாக கண்டாலும் அஞ்ச வேண்டாம் வந்தால் வரட்டும் திரும்பவும் உடனே மிகுந்த விரைவில் என்னை பார்த்து பேசி கழிப்பீர்கள் திருவருள் ஆணையுது சற்றும் கலங்க வேண்டாம் திருச்சிற்றம்பலம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் மற்றைய அன்பர்களுக்கு எழுதிய திருமுகங்கள் முற்று